என்ன பார்ப்போம் வெறுக்கடி அளவு சுக்குத்தூள் வெறுக்கடி அளவு மிளகு தூள் தேவையான அளவு தேன் கலந்து அந்தி சந்தி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா ஆஸ்மா நோய் நீங்கிவிடும் வெறுக்கடி அளவு அப்படிங்கிறது மிளகுத்தூள் தீன் கலந்த சாப்பிட்டு வரதுனால நுரையீரல் உள்ள சளியும் வெளியேறிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்